என்ன சசி மாமா வெள்ளையுள்ள போயிட்டு வரீங்களா இருக்கிறா நம்ம உறவுக்கார பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள வைக்கிற போயிருந்தோம் என்ன பார்த்து பேசி முடிச்சிட்டா மாப்பிள்ள என்ன பண்றாரு அவரு இருக்கிற டிகிரி பிடிச்சிருக்கா படிச்சிட்டு சும்மா தான் இருக்கிறாராம் என்னமாமா சும்மா இருக்கிறாருங்கறியா என் வேலை ஒண்ணும் இல்லையா அத தாண்டா அதை கேட்டதுக்கு தான் எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க ஏ மாமா என்னாச்சு இல்லப்பா அவருக்கு அவங்க பாட்டம் உப்பாட்டையும் சொத்து ஏகப்பட்டது கிடக்குதான் அதுகளை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே அவருக்கு வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் சொல்லி சொன்னாங்க அந்த அளவுக்கு ரொம்ப வசதியான இடம் அதனால அந்த பையனுக்கு இருக்கிற காசு இப்போ சொத்துக்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் ஒன்று வேலைக்கு போக வேண்டாம் சொல்லிக்கிட்டு கிராப்புல அப்படியாமா அப்போ என்ன இருக்கிற காசை வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்க வேண்டிய அப்போ என்ன சரி ஓகே சொல்லிட்டீங்களா ஓகே சொல்லணும் நான் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன் ஏப்பா எல்லாம் சொத்து பத்து இருக்கெல்லாம் சரி இப்படியே அப்பா சம்பாரிச்சாரு தாத்தன் சம்பாரிச்சார்னு இருக்கிற சொத்துக்களை பார்த்துக்கிட்டாமா ஒன்னால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்னு நீ காட்டணும்ல நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னத்தை சாதிக்கிறோம் அப்படிங்கறது நீ வெளியில் காட்டணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அந்த பையனை ஆற்றேன்னு சொல்கிறாப்புல அட என்னதான் இவ்வளவு சொத்து இருக்குது இதுக்கு மேல நம்ம என்னங்க சம்பாதிக்க போறோம் இருக்கிற சொத்தை வச்சு இதுல பராமரிச்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம ஏழு தர முறைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அது போதுங்கிற ஒரு மனப்பான்மையில இருக்கிறார் அவர் சொல்ற சரிதானே அது நம்ம பத்தி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் போன வாரம் சீனாவுக்கு போயிருந்தேன்டா யாருமாமா அட நான் தான் ஒரு ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போயிருந்தேன் அங்க வந்து வாங் ஜியான்லின் அப்படின்னு ஒரு பெரிய தொழில் இது போயிருந்தாரு அவர போயிருந்தது ஒன்பதாயிரத்து நூத்தி எம்பது கோடி டாலர் அட்டேங்கப்பா நமக்கு ஒரு கோடி ரெண்டு கோடிய பாக்க முடியாது இப்ப ஒன்பதாயிரம் கோடி வச்சிருக்கிறாரா அட ஆமாடா அதே அவரு பேரு வந்து வாங் ஜியான்னு பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஒரு சாதாரண ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சாறான் பாண்டா குழுமம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுல ஆரம்பிச்சு கொஞ்சம் ரியல் எஸ்டேட் இடங்களை வாங்குறது கொடுக்கறது விற்கிறது இப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருவாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பணம் சேர்ந்தோன்னா ஒரு தேட்டர் ஒன்னு அப்புறம் ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர்ன்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு கையில் இருக்கிறது பத்தாயிரம் தேட்டர் வச்சிருக்கிறாரு அவர்கிட்ட அப்புறம் அது மால்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தீம் பார்க்கு இந்த மாதிரி எல்லாம் அதாவது படம் பாட்டுக்கு வந்து கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு சரி வர வர ஏதாவது மிகப்பெரிய தொழிலதிபராட்சி அவளை இருக்கிறாரு பார்த்தியா என்னமா அவன போனோம் சரி வாங்கன்னு கூப்பிட்டாரு ஒரு நண்பர் மூலமா அறிமுகமானாரு அவர்கிட்ட போய் நம்ம நட்டினை புதனா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இப்படி எல்லாம் கூட ஒரு சர்வீஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பரவாயில்லையா நல்ல மனுஷனும் பரவாயில்லையா சரி சொல்லுங்க அவர் என்ன பண்ணாரு அவருக்கு என்ன ஒரு கவலைன்னா அவருக்கு ஒரு மகன் இருக்கிறேன் அந்த பையனை கூப்பிட்டாருப்பாங்க அந்த பாத்தி சசிமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு அப்புறம் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த பையன் பேரு என்னப்பான்னு கேட்டேன் பேரு பாங் சிகோங் அப்படின்னு சொன்ன அந்த பையனுக்கு இருபத்தி வயசு ஆகுதான் என்ன வேலை வைக்கிறேன் என்ன எதுன்னு கேட்டேன் அவன் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவங்க அப்பா கிட்ட கேட்டேன் என்னங்க பையன் நல்லா இருக்கானே என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டேன் அப்பா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நமக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கொத்த பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் தான் வாரிசு இருக்கிற சொத்துடா இந்த கம்பெனிய பாருறான்னு சொன்னா இவன் அதையெல்லாம் விட்டுப்பட்டு இவன் தனியா போய் நான் பிசினஸ் பண்றேன் எனக்கு காசு கொடுங்கன்னு கேக்குறேன் இவனை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி அவரு என்ன கேட்டார் அப்ப நான் சொன்னேன் ஐயா நல்ல விஷயம் தானுங்களே வந்து அவனுக்கு எவ்வளவு திறமையா இருக்கு அப்படின்னு வெளியில கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ற நீங்க காசு கொடுத்து பிசினஸ் பண்ண சொல்லுங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நானும் அவனுக்கு சப்போர்ட்டா பேசினேன் பார்த்து அந்த பையனுக்கு போய்ச்சு இதத்தி நானும் சொல்றேன் எங்க அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு அவர் இருக்கிற பிசினஸே பாரு பாருங்கிறாரு என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் நான் யாருங்கறது நான் உலகத்துக்கு காட்டணும் அதுக்காக நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனை என்கிட்ட சொன்னாப்புல அப்புறம் சரி வெட்டி பேசி சரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழிய சமாதானம் பேசி ஆஹ் இப்பதைக்கு அந்த பையனுக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ஏழு கோடி ரூபாய் அவர் கொடுத்திருக்கிறாரு அந்த பையன் அதை கேட்டாப்புல ஒரு பிரைவேட் ஈக்குவிட்டி ஒன்னு ஆரம்பிச்சு இந்த சமூக வலைதளத்துல அங்கே வந்து வெய்போ அப்படின்னு ஒரு சமூக வலைதளம் இருக்குது அதுல வந்து ஒரு ரெண்டு கோடி பேர் வந்து இந்த பையனை வந்து பாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை வச்சு அவர் ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு பெரிய எவ்வளவு வரணும் சொல்லி அந்த பையன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அதாவது எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் அப்பா சொத்து பாட்டஞ்சொத்து எல்லாம் வேண்டாம் என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் நான் யாருன்னு உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த சீனாவில இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அவ்வளவு முன்னுதாரணமா இருக்கிறாங்க அதுல அங்கே இருக்கக்கூடிய இந்த ஷாங்காயில ஜியோடோ அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அவங்க ஒரு சர்வே நடத்தியிருக்கிறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நூத்தி எண்பத்தி ரெண்டு பெரிய பெரிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த அவங்களுடைய வாரிசுகள் எல்லாருமே அதுல பரம்பரை சொத்தை விட்டுட்டு நாங்கள் சொந்தமாத்தன் தனியா பிசினஸ் பண்ணி எங்களை யாருன்னு காட்டும் சொல்லி வெளியில் வந்திருக்கிறாங்க அந்த அப்பா அம்மா சேர்த்து சேர்த்து அந்த கம்பெனியை எடுத்து நடத்த மாட்டேன் சொல்லி இவரெல்லாம் வெளியில வந்திருக்காங்கலாம் இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு சிந்தனை எல்லாம் அங்க இருக்கு இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்குது அதான் இன்னைக்கு போயிட்டு வந்த நம்ம ஒரு மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளையும் நினைக்கும் போது இவ்வளவு வித்தியாசம் இருந்துச்சு அப்படியா எது மாமா சரிங்க அப்புறம் என்ன இருக்கு அப மனப்பான்மை அந்த மாதிரி இப்ப இங்க இருக்கிற மாப்பிள்ளை என்னன்னா இருக்கிற சொத்தை நம்ம பாதுகாத்து நம்ம வச்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவர் ஏன்னா அவருடைய மனப்பான்மை அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க அந்த பிள்ளைய அப்பா சொத்து கூட உனக்குத்தேன் நீ சம்பாரிச்சு நீ இதெல்லாம் பண்றத விட இருக்கிறது நீ பத்திரமா பாதுகாத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த மனப்பான்மையிலே வளர்ந்ததுனால அந்த பயனுக்கு அப்படி இருக்கு அங்க இருக்கிறவங்க எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் சம்பாதிக்கணும் நம்ம யாருமே காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க உழைப்புக்கு மரியாதை கொடுக்கறாங்க அவங்க இப்ப அந்த அமெரிக்காவுல ஒரு புதுசா ஒரு அதிபர் வந்திருக்கிறாரு பேரு தெரியுமா ஆமாமா ட்ரம்ப் வந்திருக்கிறாரு அந்த ட்ரம்ப் வந்து நம்ம வாங் ஜியான்லின் அவர் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் ஏமா அவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சு வாங்ஜி அலின் வந்து அமெரிக்காவில் ஒரு ஏஎம்சி தியேட்டர் அப்புறம் லெஜன்டரி என்டர்டைன்மெண்ட் இந்தமாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் விலக்கி வாங்கி கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி டாலர் அங்கே வந்து முதலீடு பண்ணியிருக்கிறார் அமெரிக்காவில் அங்கே ஒரு இருபதாயிரம் பேருக்கு வேலை எல்லாம் கொடுத்து அது ஒரு பெரிய நிறுவனமா அங்கே செயல்பட்டுகிட்டு ஆனா இந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார்னா அயல் நாட்டிலிருந்து இங்கே வந்து பிசினஸ் பண்றவர்களுக்கெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சு ஒரு மாதிரி அவங்களை எல்லாம் வெளியில போக வைக்கணுங்கிற மாதிரி முயற்சியில பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அதுக்கு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு மோஷன் பிக்சர்ஸ் தலைவர் மூலமா ட்ரம்ப்புக்கு வந்து சில எச்சரிக்கைகள் கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நாங்கள் கம்பெனியை மூடிட்டோம்னா உங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ரொம்ப பாதிப்பு அடைவாங்க இப்ப சீனாவில் இருக்கக்கூடிய எல்லா தேட்டர்லையும் வந்து ஆங்கில படங்கள் தான் நாங்கள் அதிகமாக திரையிட்டு இருக்கிறோம் இப்போ உங்க நாட்டில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இங்கே ஓடுறது மூலமாகத்தான் அதனுடைய வசூலை அவங்க வந்து சாதனைகள் எல்லாம் படைக்கிறாங்க அதனால நீங்க எப்படி பண்ணீங்கன்னா இங்க இருக்க தேட்டர்ல எல்லாம் உங்க பணங்கள் தெரியட மாட்டோம் இந்த மாதிரி சில எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க கூடிய ஒரு மறைமுக போர் இங்க நடந்துகிட்டு இருக்குது இவ்வளவு விஷயம் இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் உலக நாடுகள்ல இப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்புறம் அவர்ட்டையும் பேசிக்கிட்டு இருந்தே சரிங்க ஐயா ஒரு அட்வைஸ் பண்ணி அப்பா நீ வந்து நல்லபடியா பாரு அப்பாவோட சொத்து இருக்கிறபடி இருக்கட்டும் என்னைக்கு இருந்தாலும் இருந்தாலும் நீ உன் பிசினஸ் பண்ணி நீ யாருங்கிறத காட்டிட்டு அதுக்கப்புறம் நீ ரெண்டையும் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் அதனால நீ இந்த மாதிரி சமாதானம் பண்ணி பேசி சொல்லிதான் அப்படியா வரும்போது எதுவும் சொன்னார் ஐயா நீங்க நட்டினை ஒண்ணு வச்சு நல்லா நடத்திக்கிட்டு சார்பா அதுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் தாரே நீங்க அதை வச்சு உங்க நட்டினைக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி ஒரு செக் எடுத்து கொடுத்தாரு அப்படியாம வாங்கிட்டு வந்துட்டீங்களா போய் நம்ம வாங்கிட்டு அவர்களே வந்து உழைப்பால முன்னேறோம்னு சொல்லிக்கிட்டு அவங்கள்ட்ட போய் நம்ம அதை வாங்கிட்டு வந்து அவங்க அசிங்கம் நினைக்க நம்ம முயற்சி எல்லாம் நம்ம சம்பாரிச்சுக்கும் அதே போய் அவள்கிட்ட போய் கடை ஓசி வாங்கிட்டு அவர்கிட்ட என்ன சொன்னா உங்க வாரிசு எடுத்துட்டு அதனால இது இருக்கட்டும் நீங்க எங்களுக்கு நட்டினைக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படியா என்ன கேட்டியா அதாவது நட்டினை நேர்களுக்காக நீங்க ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணி கொடுங்க அத வந்து நாங்க எங்க மக்களுக்காக போ ஒளிபரப்பு காட்டலாங்க நட்டின நேயர்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படியா எதுவும் பேசி கொடுத்தாரா அவர் சொன்னாரு அஞ்சு நிமிஷம் இல்ல அஞ்சு மணி நேரம் இல்ல ஐநூறு மணி நேரம் பேசினாலும் பேசலாம் ஆனா பேசுறதுனால எந்த விலையும் வரப்போறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை உழைப்பு தாங்க ஐயா அந்த உழைப்பு இருந்ததுன்னா எவ்வளவு வேணாலும் நம்மளால சம்பாதிக்க முடியும் எவ்வளவு பேரை வேணாலும் நம்மளால குமிக்க முடியும் இந்த உழைப்பு இல்லைன்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட் தொகை நம்ம கையில இருந்தாலும் நம்மளை விட்டு காணாம போயிரும் அதனால எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை உழைப்பு அதை மட்டும் நீங்க நம்பி இருங்க எந்த காலத்திலையும் வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுருக்கமா பேசி முடிச்சுட்டாரு அப்படியே எங்கப்பா கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாரு அப்பா இனிமே நம்ம உழைக்க வேண்டியதா வேற வழி இல்லா இனிமே என்னடா எப்பவும் நம்ம அதே பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவர் சொன்னார் அவரும் அதான் பண்ணிருக்கிறார் அதனால நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைப்புக்கு முன்னுரிமை கொடுப்போம் வாழ்க்கையில் முன்னேறுவோம் சரிமாமா நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு நானும் உழைக்க போறேன் நீங்க நல்லா உழைச்ச முன்னேறுங்க சரி கரெக்டா சரிப்பா பாத்து போயிட்டு